மகிமையை பார்த்துக் கொண்டிருக்கோம் அது சமஸ்த பாபங்களையும் போக்க கூடியது கீதை இருக்கிற இடமெல்லாம் புண்ணிய தீர்த்த விசேஷமான கஷேத்திரம் அது கீத புஸ்தகம் எங்க இருக்கோ கீத எங்க படிக்கப்படுகிறதோ அது புண்ணிய கஷேத்திரம் அவர்களுக்கு எல்லா தேவர்களும் உபகாரம் செய்வார்கள் பகவான் என்ன சொல்றார் நான் கீதைதான் என் வீடே அதுதான் என்னுடைய வீடு மேல பூமா தேவியே ஹே பித் தரா கேட்டுக்கொள் இந்த கீதா சாஸ்திரத்தை சார்ந்துதான் நான் நிற்கிறேன் நான் இருக்கிறேன் பகவான் கீதாமே ச உத்தமம் கிரகம் என்னுடைய உத்தமமான வீடு எங்க தெரியுமா இருக்கு பகவத்கீதையில நான் இருக்கேன் நான் பகவத்கீதையே என்னுடைய கோயிலாக கொண்டுள்ளேன் கீதாங்கிற சொல்லுக்கு பொருள் சங்கீதம் பாடுறதுன்னு அர்த்தம் எல்லாரும் அப்படித்தான போடுற தி சாங் ஆஃப் லார்ட் அப்படிதான் போடுறாங்க இறைவனால் பாடப்பெற்றது இதுக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கீதையை வந்து எவ்வளவு வேணாலும் விளக்கி சொல்றதுக்கு அது இடம் கொடுக்கிறது அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருகத்தரித்த குரல்னு சொன்னாங்க அது மாதிரிதான் பகவத்கீதை பகவத்கீதைக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு பகவானே சொல்றாரு ரகசியம்னு சொல்ற சில இடங்கள் கீதாமே உத்தமம் கிரகம் गीता ज्ञानम உபாசரி மூன்று லோகங்களையும் நான் காப்பாத்தின் இருக்கேன் இந்த பகவத்கீதா ஞானத்தினால்தான் நமாம் கர்மானி நமே கர்ம பலே ஸ்ருகா கீதையில இருக்கு இந்த ஸ்லோகம் என்ன கர்மம் ஒட்டாது நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் எனக்கு யாரும் தேவத்தில் சொல்றாப்தம் அபாப்தவியம் ஏதாவது அடைய முடியாத ஒண்ணு இருந்து அடையணும்னு எனக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் அடைஞ்சவன் தான் நான் ஆனா பாரு ஒழுங்கா வேலை பார்த்துட்டே இருக்கேங்கிற வர்த்த கர்மணி நான் வேலையை பார்த்துக் கொண்டே இருக்கேன் அசர்றதே இல்லை நான் சுறுசுறுப்போடு விழிப்புணர்வோடு பணியாற்றுகிறேன் கிருஷ்ணர் அதுல நமக்கு பாடம் நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதை கண்ணன் நமக்கு புகட்டுகிறார் அதான் சொல்றார் கீதா ஜானம் உபாசரித்திரீன் லோக்கான் மூணு லோகம் பாலையாம் அகம் சர்வலோக குருவான கிருஷ்ணர் சொல்றார் எல்லாத்தையும் நான் ஆளுகிறேன் சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகம் பரமா வித்யா பிரம்ம ரூபான அர்த்தமாத்ரா நித்யா என்னுடைய மேலான வித்ய கீத தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது எட்டாம் ஸ்லோகம் மே பரமா வித்யா இது கடவுளேதான் இந்த பகவத்கீதை வேற கடவுள் வேற கிடையாது மற்றொரு இடத்துல கீதையிலே பகவான் சொல்றார் வேதை சர்வை அகமேவ வேதாந்த கிருத்து வேதவி அகம் எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே இந்த வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கும் நெறிமுறையை உருவாக்கியவனும் நானே அதன் வாயிலாக உண்மையை உணர்வனும் நானே என்று சொல்லி இருக்கிறார் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும் பிரம்ம ரூபா அது கடவுள் வடிவந்தான் ஏதாவது சந்தேகம் வருமா இதுல உனக்கு அர்த்தமாத்ரா வெகு வேகமா ஒரு ஒரு அக்ஷரம் இருக்குது நித்யா இதெல்லாம் ரொம்ப பிரபஞ்சத்தை பத்தின விஷயம் சொல்லுலகத்தை பற்றிய ஒரு நுண்மையான கருத்தை சொல்லுகிறார் பகவான் அர்த்தமாத்ரா நித்யா அற மாத்திர தான் அதுக்கு மேல இல்லை தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுதவா சொல்ற போது அந்த ஒரு ஒரு அக்ஷரமும் வந்து அறமாத்தான் இருக்கு அதெல்லாம் வந்து கால அளவு கிரமம் அதை பற்றி பேசுறாரு பகவான் இங்க அதுல ஒரு அதிர்ஷ்ட சக்தி இருக்கு எப்படி இந்த செல்போன் பேசுற போது அதோட வேவ் இருக்கோ அதை காட்டிலும் உண்மையானது இந்த விஷயம் வாட்சிய பத ஆத்மிகா பதாத்மா பதாத்மா என்ன சொல் உலகத்தின் தலைவன் கீதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கே இந்த ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் வந்து அதிர்ஷ்ட சக்தி வாய்ந்தது என்பது கருத்து அர்த்த மாத்ராட்சரா இந்த உலகத்துல இந்த சப்தங்கள்லாம் என்னைக்கு இருக்கும் பதாத்மிகா எத்தனை காலமா இருந்துருக்கு இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கும் அதனால இந்த கீதா சாஸ்திரம் என்றைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட சக்தியை கொடுத்துக்கொண்டு பாராயணத்துக்கு அதிர்ஷ்ட சக்தி இருக்கு விசாரத்துக்கு ஞானத்தை கொடுக்கிற திருஷ்டசக்தி இருக்கு ஆகா அதிருஷ்டசக்தியும் திருஷ்டசக்தியும் சேர்ந்தது இந்த கீதை அதிருஷ்டசக்தியினால விசாரம் பண்ற சக்தி கூடி திருஷ்டசக்தியான ஞானம் நமக்கு கிடைச்சிடும் அப்பேற்பட்ட உத்தமமான கிரந்தம் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை அனிர் வாட்சியம்னா என்ன அன்எக்ஸ்பிளைனபிள் இதை விளக்கி சொல்ல முடியாது பண்ணு அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார் நான் சொல்றத கேடு சர்வபுக்கியதமும் பூயஹா சுணுமே பரமம் வச்சா கெஞ்சு கெஞ்சு சொல்றாரு பகவான் அர்ஜுன பார்த்து ரொம்ப ரொம்ப ரகசியத்தை சொல்றேன்பா மறுபடியும் உனக்கு சொல்றேன் கேடு இஷ்டோ சிமே திருடமிதி தத்தோ பக்ஷாமி தேஹிதம் எனக்கு நீ ரொம்ப இஷ்டமானவன் ரொம்ப பிரியமானவன் உனக்கு நன்மையை சொல்ல வேண்டியது பொறுப்பு அப்படி சொல்றார் கிருஷ்ணர்